அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் கட்டுப்பட்ட மனமும் இந்திரியங்களும் உயிருக்கு நண்பர்கள் உறவினர்கள் கட்டுப்படாத மனமும் இந்திரியங்களும் உடலில் வாழ்கிற உயிருக்கு பகைவர்கள் என்று பகவத்கீதையில் பகவான் சொன்னார் அதையும் நாம் இங்கே ஒப்பிட்டு சிந்திக்கலாம் ஆக இயல்புக்கு மாறான செயலை இயற்கையாகிய பூதங்கள் கண்டு அவனுடைய தாழ்ந்த நிலையை இகழ்ந்து பரிகசிக்கின்றன என்ற உண்மையை இங்கே உணர்த்தியிருக்கிறார் திருவள்ளுவெருமான் இன்னும் ஒரு சின்ன விளக்கம் பார்க்கலாம் மனசுக்குள்ள காமம் இருக்கு ஆனால் அது அவனை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கு ஆனால் வெளியில் எல்லார்டையும் எனக்கு காமம் இல்லைன்னு சொல்லி ஏமாத்தான் வஞ்சமனத்தான் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் பஞ்சபூதங்கள் அது ஜடம் அது சாட்சியாகாது ஆகவே உயிரோட்டமுள்ள மனசைத்தான் சொல்லி ஆகணும் ஆச்சாரக்கோவைங்கிற நூலில் ஐம்பூதம் பார்ப்பார் பசு திங்கள் ஞாயிறு தம் பூதம் என்னா திகழ்வானேல் தன் மெய்கண் ஐம்பூதம் அன்றே கெடும் அப்படின்னு செய்யுள்ள சொல்லியிருக்கிறார் ஐம்பூதம்ங்கிறது அதனுடைய அதி தேவதைகளே குறிக்கும் அதாவது பஞ்சபூதங்களுக்கு அதுக்கு அறிவு கிடையாது அததுக்கு தெய்வங்கள்லாம் நம்முடைய நூல்கள் சொல்லியிருக்கு அந்த தெய்வங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு நம்மளை தப்பாக பயன்படுத்துகிறான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு உதவி புரிந்தாலும் அவனை பார்த்து இகழும் நாம இவனுக்கு நல்லது செய்ய வந்திருக்கோம் இவன் நம்மளை வச்சு கெடுதல் பண்ணிக்கிறான் இவனுக்கே அப்படின்னு சொல்லி அது சிரிக்குமா இதை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மண்ணுக்கு பிரம்மதேவன் நீருக்கு மகாவிஷ்ணு நெருப்புக்கு சிவபெருமான் வாயுவுக்கு மகேஸ்வரன் ஆகாசத்திற்கு சதாசிவன் என்று சாஸ்திரங்களிலே அதி தேவதைகள் சொல்லியிருக்கின்றன மனக்குடவர் அப்படிங்கிற உரையாசிரியர் சொல்லுகிறார் பூதங்கள் அப்படின்னு சொன்னது இந்திரியங்கள் அதாவது ஐம்பொறிகள் மெய்வாய் கண் மூக்கு செவி அப்புறம் வாக்பாணி பாத பாயு பஸ்தம் கர்மேந்திரியங்கள் இனி பதவுரையை படிக்கலாம் வஞ்சமனத்தான் அப்படின்னா கள்ள மனம் உடையவனுடைய படிற்ழுக்கம் பிறர் அறியாமல் செய்யும் தவறான செயல்களை ஐம்பூதங்களும் பூதங்கள் ஐந்தும் அவனது உடல் மயமாக விளங்கி கொண்டிருக்கிற ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் ஐந்து பெரும் பூதங்களும் பார்த்து அவன் அறியாத வண்ணம் அவனுக்கு தெரியாது இதெல்லாம் தனக்குள்ளே சிரிக்கிறதுன்னு அகத்தே அகத்தேன்னா தங்களுக்குள்ளே நகும் சிரித்து கொள்ளும் பொழிப்புரை கள்ள உடையவனுடைய பிறர் அறியா வண்ணம் செய்யும் தவறான செயல்களை அவனது உடல்மயமாய் விளங்குகின்ற ஆகாயம் காற்று தீ நீர் நிலம் ஆகிய ஐந்து பெரும் பூதங்களும் கண்டு அவன் அறியாத வண்ணம் தங்களுக்குள்ளே சிரித்து கொள்ளும் மிகவும் நுண்மையான கருத்துச் சரிவுமிக்க திருக்குற்பாயு இதனை ஒவ்வொருவரும் உயித்து கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் மனம்போன போக்கில் போகாமல் இவற்றை வென்று உயர்ந்த இன்பத்தை இந்த மனித உடலிலேயே உணர வேண்டும் என்பதுதான் இந்த குரட்பாவின் உபதேசம் வஞ்சமனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தேனகும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம்